பத்தொன்பதாவது ஸ்லோக்கம் நஜஸ்தனிதாட்சி பகிர்தன்புஞ்சல தாம் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற அனைத்து காட்சிகள் அனுபவங்கள் இது ஒரு நாடகத்தை பார்ப்பது போல ஒரு நடனத்தை பார்ப்பது போல என்று கூறி நம்முடைய புத்தியில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விகாரமும் ஒவ்வொரு அறிவும் அதாவது நாம் அடைகின்ற விற்பி ஞானம் நடனமாடுவதற்கு சமம் என்று சொன்னார் இந்த நடனத்தில் பங்கு கொள்ளாமல் மாற்றமில்லாமல் பார்ப்பது யார் என்ற கேள்வி வரும் பொழுது நம்முடைய நிஜ சொம் சாட்சி நமக்குள் இருக்கின்ற உண்மையில் நாம இருக்கின்ற ஒரு தத்துவம் இந்த நடனத்தை மாற்றமடையாமல் எங்கும் செல்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் கூறுகின்றார் என்றால் தன்னுடைய தன்னுடைய தன்னுடையமான இடத்தில் தன்னுடைய இடத்தில் இருக்கின்ற சாட்சி பகிரந்தர் கமா கமோ அகுர்வன் கம ஆகமக என்றால் வெளியே செல்லுதல் உள்ளே வருதல் வெளியே செல்லுதல் உள்ளே வருதல் என்பதை அகுர்வன் செய்யாமல் என்ன செய்கின்றது அந்த அனைத்து புத்தி விகாரங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றது பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஆனால் புத்தி சாஞ்சல்யா புத்தியினுடைய சஞ்சலத்தினால் அவ்வப்பொழுது புத்தி சஞ்சலப்படும் பொழுது தானும் சஞ்சலப்படுவது போல் தெரிகின்றது இந்த இவ என்ற சொல் சாக்ஷியும் சஞ்சலம் அடைவது போல் தெரிகின்றது ஆனால் உண்மையில் சாக்சி அல்லது ஆத்மா அல்லது நான் எந்த சஞ்சலமும் படுவதில்லை பிறகு சஞ்சலப்படுகின்ற புத்திக்கு சாட்சியாக நான் இருக்கின்றேன் அதனால தான் நம்ம வேதாந்தத்தில் என்ன கூறுவோம் ஓர் அளவுதான் அனாத்மாவை நாம் அடக்கியோ கட்டுப்படுத்தவோ முடி அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும் இந்த அறிவு வரும் வரைதான் யோகம் அதற்கு பிறகு ஞானத்தின் மூலமாக இருந்து பழக வேண்டும் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிவிட்டார் நிஜஸ்தான ஸ்தாட்சின்னு சொன்னார் சாட்சி சைத்தன்யம் தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு எது போலனா ஒரு நடனம் ஆடும் பொழுது தீபமானது தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு அசைவில்லாமல் அனைத்தையும் பிரகாசப்படுத்துவது போல சாட்சி தன்னுடைய இடத்தில் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டார் இனி சாட்சிக்கு தேசம் ஒண்ணு இருக்கா சாக்சி உள்ளே வெளியே என்ற வேறுபாடு சாட்சிக்கு இருக்கின்றதா என்ற சந்தேகம் வருகிறது இனி வருகின்ற பகுதிகளில் சாக்ஷி சொரூபமானது விளக்கப்படுகின்றது சாட்சிக்கு தேச ஒரு தேசத்தில் ஒரு இடத்தில் இருத்தல் என்பது இல்லை என்பதை நிரூபிக்கின்றார் அதாவது எதன் அடிப்படையில சாட்சிக்கு தேசத்தை சொல்லுவோம் எதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது சாட்சிக்கு இடம் என்ற ஒன்றே கிடையாது அதை விளக்குகின்றார் ஆகவே வருகின்ற ஸ்லோகம் எல்லாம் சாட்சியினுடைய சொரூபத்தை விளக்குகின்ற ஸ்லோகம் இந்த உதாகரணத்துல மற்றதையெல்லாம் வித்யாரண்யர் விளக்கவில்லை தீபம் சாட்சி இதை மட்டும் எடுத்து கொண்டு விளக்குகின்றார் இதெல்லாம் துவம் பத விசாரம் அல்லது அகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு எது சரியான பொருள் அதை விளக்கி வருகின்றார் இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் சாக்ஷி தேசத்தை கடந்தது என்ற கருத்தை விளக்குகின்றார் சாக்ஷி வந்து ஒரு தேசத்துக்குள் இல்லை என்பதை விளக்குகின்றார் அடுத்து இருபதாவது ஸ்லோக்கம் நாஹியோத்தர் சாட்சி கித்தியத்த சாட்சி சைத்தன்யம் எங்கு இருந்து பொருள்களை விளக்குகிறது இரண்டு விதமான பொருள்களை சாட்சி விளக்குகிறது ஒன்று வெளியே உள்ள பாஹ்ய வஸ்துக்கள் இனி ஒன்று நமக்குள்ளே புத்தியில் இருக்கின்ற எண்ணங்கள் இப்போ எண்ணங்களையும் சாட்சி விளக்குகிறது வெளியே உள்ள வஸ்துகளையும் விளக்குகிறது பிளஸ் சாட்சி எங்கு இருக்கிறது என்ற கேள்வி வருகிறது எங்கு இருந்து கொண்டு வெளியே உள்ள உள்ளே உள்ள பதார்த்தங்களை சாட்சி விளக்குகிறது என்ற கேள்விக்கு பதில் ந பாஹ்ய நாக்ஷி யம்ியக அது வெளியே கிடையாது வெளியே அது இல்லை அப்படி என்றால் உள்ளே இருக்குமானி வந்து வெளியேயும் இல்லை அதே சமயத்தில் சாட்சி உள்ளேயும் இல்லை வெளி உள் என்பது பிறகு எதை சார்ந்தது புத்தேஹே தேசோகி தௌ ால் அந்திரண்டும் என்றால் இரண்டும் வெளி உள்ளே என்ற இரண்டும் புத்தேகே தேச புத்தியின் அடிப்படையில் பேசப்படுகின்ற தேசம் இடம் புத்தியின் அடிப்படையில வந்து நம்ம வெளியே உள்ளே அப்படின்னு பேசறோம் ஆனா சாட்சி வந்து வெளியேயும் இல்லை உள்ளேயும் இல்லை சாட்சி வந்து உள்ளே கிடையாது வெளியேயும் கிடையாது இந்த உள்வெளி அப்படிங்கிறது புத்தியை சார்ந்தது அதாவது எண்ணம் இந்திரியங்கள் வழியாக வெளியே சென்று பதார்த்தங்களை பார்க்கின்றது பிறகு வந்து அந்த எண்ணம் வந்து ஒரு பதார்த்தத்தை தானே நினைக்கும் பொழுது அங்கு வந்து புத்தி வெளியே செல்வதில்லை இப்ப நம்ம வந்து வெளிய ஒரு பொருளை இருக்குலக்ட் பண்றோம் வெளியே அப்படிங்கறதெல்லாம் புத்தியினுடைய அடிப்படையில் தான் சாட்சி உள்ளேயும் கிடையாது வெளியேயும் கிடையாது பிறகு வந்து வித்தியாரியர் அடுத்த வரியில என்ன செய்கின்றார் கொஞ்ச வேக பதில் சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துற உடனே பூர்வ பக்ஷி கேட்கலாம் வெளியேயும் என்ன செய்யறாரு அது எங்க இருக்கோ அங்க இருக்கு அப்படிங்கிற அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவுபடுத்த போற உள்ளேயும் கிடையாது வெளியேயும் கிடையாதுன்னா அவர் எங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து இங்க பதில் வந்து என்ன சொல்றார் இந்த புத்தியானது அமைதியை அடையும் பொழுது புத்தியாதி புத்தி இந்திரியங்கள் போன்ற அந்த எல்லாம் அசேஷ் முழுமையாக மீதி இல்லாமல் சம்சாந்த ஒடுங்கி இருக்கும் பொழுது எத்ரபாதி தத் சக அஸ்தி எங்கு சாட்சி விளங்குகிறதோ அங்கு அது இருக்கின்றது புத்தி எல்லாம் சுசுப்தி அவஸ்தையில் ஒடுங்கி இருக்கும் பொழுது இது வந்து சாட்சி வெளியேயும் இல்லை உள்ளேயும் இல்லை ஆனா புத்தி வந்து ஒடுங்கி இருக்கும் பொழுது புத்தி வந்து வெளியே போய் ஒரு பொருளை பார்க்கல அதே சமயத்தில் உள்ள ஏற்கனவே இருக்கிற ஸ்மிருதி மெமரிக்குள்ள போய் புத்தி எதையும் பார்க்கல அப்படி ஒடுங்கி இருக்கும் பொழுது விளங்கொண்டதோ அங்கு அது இருக்கின்றது இது வந்து நேரடியான பதில் அல்ல இனிமேல் தான் பதில் சொல்ல போறேன் இதை கேட்ட உடனே பூர்வ வந்து ஒரு கோபம் வரும் என்ன எனக்கு புரியாத மாதிரி பேசுகிறீர்களேன் சில சமயங்கள்ல சில பதில் அப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கு கேள்வியே தப்பா இருக்கும் பொழுது பதிலும் வந்து அந்த கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லி பிறகுதான் புரிய வைக்க வேண்டியது இருக்கு சாட்சி எங்கு விளங்கி கொண்டிருக்கின்றதோ அங்கு இருக்கின்றது அதாவது புத்தி அமைதியாக இருக்கும் பொழுது அமைதியை அடைந்தவுடன் எங்கு சாட்சி விளங்குகிறதோ அங்கு இருக்கின்றது இப்ப இதை கேட்டவுடனே பூர்வபக்ஷிக்கு ஒரு சந்தேகம் இனி அடுத்த ஸ்லோகத்துல வந்து வித்யாரியர் தெளிவுபடுத்துகின்றார் இருபத்தொராவது ஸ்லோகம் திசேதேஷ பிரிய சென்ற ஸ்லோகத்தில் புத்தியானது அமைதியை அடைந்தவுடன் எந்த விவகாரத்தையும் எந்த விகாரமும் புத்தி செயல்படாமல் அல்லது செய்யாமல் இருக்கும் பொழுது சாட்சி எங்கு விளங்கி கொண்டிருக்கின்றதோ அங்கு இருக்கின்றது அப்படின்னு சொன்னார் இப்ப பூர்வபக்ஷி கேக்கிறான் அந்த மாதிரி நேரத்துல தேசம்ங்கிறதே ஒன்னு இருக்காதே புத்தி எந்த விவகாரமும் செய்யாத அது வெளியேயும் போகல உள்ளேயும் போகலிங்கும் போது அங்க ஸ்பேஸ் இடம் தேசம்ங்கிறதே ஒன்று இருக்காதே தேசம்ங்கிறது எப்ப வருது அது செயல்படும் பொழுதுதானே புத்தியே ஒடுங்கியதற்கு பிறகு தேசம்ங்கிறதே ஒன்று இல்லை பிறகு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அந்த தேசத்துல சாட்சி இருக்கின்றது என்று அதை பூர்வபக்ஷி கேட்கின்றான் தேசகோபி பாசேதி ஒரு கால் பூரபக்ஷியான நீ இவ்விதம் கூறினால் தேசக எந்த இடம் அப்படிங்கிற ஒன்றுக்கு இடமே இல்லையே அப்படின்னு சொன்ன நினைத்தாள் என்று நீ என்னிடம் கூறினாள் புத்தி ஒடுங்கி இருக்கின்ற நிலையில் அல்லது புத்தியை பொய் என்று புரிந்து கொண்ட நிலையில் தேசம்ங்கிறதே ஒன்று இல்லையே என்று நீ நினைத்தால் தருகி பிறகு நான் பதில் சொல்கின்றேன் அதேசபாக் அஸ்து சாட்சியானது அதே சாக் ஒரு தேசத்தில் இல்லாமல் இருப்பதாக இருக்கட்டும் சாட்சி வந்து ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்ல முடியாது தேசமற்றதாக சாட்சி இருக்கட்டும் அதே சாக் அப்படின்னா சாட்சிக்கு இடம் என்பது ஒன்று கிடையாது ஒரு இடத்தில் சாட்சி இருக்கின்றது என்று கிடையாது அதே சாக் அப்படின்னா சாட்சிக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது இருக்கட்டும் இப்படி சொன்ன உடனே பூர்வபக்ஷிக்கு ஒரு சந்தேகம் சாட்சி எங்க இருக்குதுன்னு கேட்டா நீங்க பல முறை என்ன பதில் சொல்வீர்கள் சர்வ கதக எல்லா இடத்திலயும் இருக்கின்றது என்ன லட்சணம் அல்லது பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னாவே சர்வ கதக எல்லா இடத்திலயும் இருக்குன்னு சொல்வீர்களே அந்த லட்சணம் என்ன ஆகிறது அப்படின்னு பூர்வபக்ஷி நினைக்கும் பொழுது இங்கு வித்யாரண்யர் சொல்றார் அந்த லக்ஷணமே பொய்தான் அப்படின்னு சொல்ற அதாவது சாட்சி எல்லா இடத்திலும் இருக்கு அப்படிங்கிறது உண்மை அல்ல பிறகு ஏன் அப்படி சொல்கிறீர்கள் உண்மை அல்லங்கறத பல முறை வந்து சாட்சி சர்வகதாக அப்படின்னு ஏன் சொல்கிறீர்கள் அப்படின்னா அதற்கு பதில் சொல்றார் நம்ம வந்து தேசத்தை அத்தியாசம் செய்து பிறகு சாட்சி சர்வகதம்னு சொல்றோம் தேசத்தை வந்து நம்ம ஏற்றி வைக்கவில்லை என்றால் சாட்சி எப்படி சர்வகதன்னு சொல்ல முடியும் ஆகவே சர்வ தேச பிரக் சர்வதேசம் அப்படின்னா டோட்டல் ஸ்பேஸ் பிரக்ளு என்றால் அத்தியாசம் இடம் என்பதை ஏற்றி வைத்ததனுடைய அடிப்படையில் சர்வகத்துவம் சாட்சி எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்று நாம் கூறுகின்றோம் சாட்சி எல்லா இடத்திலும் இருக்குன்னு நாம சொல்றதுக்கு காரணம் சாட்சி இடம் என்பதை நாம் ஏற்றி வைத்து பிறகு கூறுகின்றோம் நதுக தன்னுடைய அடிப்படையில் சாட்சி எந்த இடத்திலும் கிடையாது அப்ப வந்து பிரம்மன் வந்து சர்வகதம் சொல்றதும் கூட அப்சல்யூட் கிடையாது காரணம் என்ன எல்லா இடத்திலும் வியாபிக்கின்றதுன்னு சொல்லும் பொழுது அங்க இடம் ஒண்ணு வந்தாச்சு அதனாலதான் ஈஷா வாசியம் இதம் சர்வம்ங்கிற இடத்துல ஈஷா இதம் சர்வம் வாசியம் அதுக்கு சாதாரண பொருள் வந்து ஈஸ்வரன் இவைகள் அனைத்தையும் வியாபித்துள்ளார் சாதாரண பொருள் ஈஷா ஈஸ்வரனால் இதம் சர்வம் வாசியம்னு வியாபித்துள்ளார் இறைவங்க புத்தியில இந்த ஜெகத்தை நீ மறைச்சது ஜெகத்தை இல்லாம பண்ணு அப்படிங்கிற இப்ப ஜெகத்துல ஜெகத்துங்கிற புத்தி இருக்கு அத நீ என்ன பண்ணணும்னா ஈஷாவாஸ்யம் அது ஈஸ்வரன் புத்தியில இந்த நீ நீக்கி விடு காரணம் என்ன வியாபிப்பவர் வியாபிக்கின்ற இடம் அங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த அடிப்படையில இங்க வித்யாரண்யர் பேசுகின்றார் சாட்சி சர்வகதம் கூட அது வந்து அப்சல்யூட் கிடையாது பிறகு சர்வ தேச பிரக்லிப்தியை நம்ம எல்லா தேசத்தையும் நம்ம ஏற்றி வச்சதனாலதான் ஆகாசத்தை கற்பனை பண்ணி பிறகு நம்ம என்ன சொல்றோம் அந்த ஆகாசத்திற்குள்ள வியாபிச்சு இருக்குன்னு சொல்றோம் உண்மையிலேயே உண்மையிலேயே சாட்சி சர்வகதமும் அல்ல இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாட்சி இருக்குன்னு சொல்லணும் ஆனா எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இடமே போய் ஆனால் இருக்கின்றது சத்தா மாத்திரம் அது ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் அவர் இருக்கார் அப்படின்னா இருக்கார் எங்கேயும் இருக்கார் நம்மளால வித்யாரண் முடிஞ்சா புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்ற அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் வித்யாரண் அதுக்கு ஒரு மார்க்க சொல்ல போற சரி இந்த அத்தியாசத்தை பண்ணி எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல போறார் இனி அடுத்த ஸ்லோகத்திலயும் அடுத்த ஸ்லோகத்திலேயே இனி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போக போற இதுவே கொஞ்சம் அஜீர்ணமா தான் இருக்கும் இனி இனி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் சொல்ல போகின்றார் அதாவது சாக்ஷி சர்வ கதகிறது அப்சல்யூட் அல்ல அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் இனி சொல்ல போறார் சாக்ஷிங்கிற வார்த்தையே அதுவும் அப்சல்யூட் அல்ல அதுவும் அத்தியாசத்தினால வந்ததுதான் ஆகவே சாட்சிய சாட்சின்னு சொல்ல முடியாதன கடைசியில புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல போற அப்ப இவ்வளவு இவர் வந்து தீபத்தை சாட்சின்னு சொல்லி இப்ப எப்படி முடிக்க போறாருன்னா சாட்சிய சாட்சின்னு புரிஞ்சிக்காத போது நீ புரிஞ்சுட்டேன்னு சொல்ல போற சாட்சிக்கு சாட்சிங்கிற ஒரு ஸ்டேட்டஸும் கூட உண்மை அல்ல அதை கூற போகின்றார் அடுத்த இரண்டு ஸ்லோகங்களில் இருபத்தி ANTAR அத்தர்வம் TATA கண்பிஸ்தேஷக சென்ற ஸ்லோகத்தில் கூறினார் பிரக்லித்யா ஏவ தேசத்தை அத்தியாசம் செய்ததனால் செய்ததன் அடிப்படையில் சாட்சிய வந்து எல்லா தேசத்துல இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னார் இப்ப அடுத்த கேள்வி இந்த வேலைய பண்றது யார் செய்கிறார் யார் வந்து உள்ளே வெளியே அப்படிங்கிற தேசத்தை எல்லாம் கற்பனை செய்கிறார்கள் அல்லது அத்தியாசம் செய்கிறார்கள் அதற்கு பதில் சொல்கின்றார் அது நம்முடைய புத்தி தான் இந்த வேலையை செய்கின்றது புத்தி வந்து எந்த ஒரு தேசத்தை படைச்சு படைக்குதோ அந்த தேசத்தை சாட்சி வந்து விளக்குகிறது எந்த தேசத்தை புத்தி படைக்கலையோ அந்த தேசத்தை வந்து சாட்சி விளக்கார் ஆகவே புத்தி தான் இந்த வேலையை செய்கிறது என்று பதில் கூறுகின்றார் என்ற அனைத்தும் எம் தேசம் புத்திஹி பரிகல்பயே எந்த ஒரு தேசத்தை அந்த தேசத்துக்கான விளக்கம்தான் அந்த சர்வம் சர்வம்னு ஒரு தேசம் உள்ளே என்று வெளியே என்று எந்த ஒரு இடத்தை புத்தியானது கல்பிக்கின்றதோ தத் தேசக சாட்சி அந்த தேசத்தில் சாட்சி இருக்கின்றது புத்தி வந்து தேசத்தை கல்பனை செய்தவுடன் ஏற்றி வைத்தவுடன் அந்த இடத்தில் சாட்சி இருந்து கொண்டு சாட்சியானது பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்ப சாட்சிக்கு தேசம் செஞ்சது யாருன்னா நம்முடைய புத்தி நம்முடைய புத்தி எப்படிப்பட்ட தேசத்தை எங்கு கற்பனை செய்கிறதோ அங்கு சாட்சி இருந்து கொண்டு அதன் சாட்சியாக பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆகவே சாட்சி என்ற ஒரு சர்வகதத்துவம் என்பது உண்மையான ஒரு லட்சணம் அல்ல உண்மையான லட்சணம் அல்ல அப்படின்னா பொய்யான தேசத்தின் அடிப்படையில் தான் கூறப்படுகின்ற லட்சணம் அது அதனுடைய சொரூபம் அல்ல ஏன்னா சர்வகதக அப்படின்னு சொன்னாவே ஒரு இடம் அப்படிங்கறது ஒன்னு சாட்சிக்கு அப்பாற்பட்டு வந்துரும் அப்ப ஸ்பேஸ் அப்படின்னு ஒண்ணு சாட்சிக்கு அப்பாற்பட்டு வந்துட்டா டைம் ஒண்ணு வந்துரும் இப்ப டை காலம்ாட்சிக்கு அப்பாற்பட்டு வந்துட்டது காலத்திற்கு உட்பட்டால் அது அனித்தியாகிவிடும்்சி என்பது தேசத்திற்கு அப்பாற்பட்டது தேசாதீதக தேசத்தை கடந்திருப்பது சாட்சி பிறகு ததா அவ்விதம் வஸ்து யோஜயே இதே போல ததா இவ்விதம் தேசத்தை கடந்தது என்று எப்படி நாம் சாட்சியை புரிந்து கொள்கின்றோமோ அது போல வஸ்து பொருள்களுக்கு இதை சேர்த்து புரிந்துகொள்ள வேண்டும் இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இந்த ஐடியா இந்த கான்செப்ட வஸ்துக்குள்ளும் புரிந்து வேண்டும் இது புரியலையே அப்படின்னா அதனால அடுத்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ற தஸ்து அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கு அதாவது ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தா நம்மளே புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் இந்த பிரின்சிப்பல நீங்க வஸ்து வெளியே சேர்த்து சொல்லிட்டார் பிறகு யோசிச்சு பாக்குறாரு வித்யாரிணியர் அவங்க நம்மளே போல இன்டெலிஜென்டா இருப்பாங்களோ இல்லையோன்னு கொஞ்சம் சந்தேகம் அதனால சரி ஒரு ஸ்லோகத்துல அதை நம்ம செஞ்சிடலாம் இதே போல ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது இருந்தாலும் அடுத்த ஸ்லோகத்தை பேசுகின்றார் அடுத்த ஸ்லோகத்துல து யோசய அப்படிங்கறத விளக்குகின்றார் இதே பிரின்சிப்பில அடுத்த வஸ்துவுக்குள்ளும் எக்ஸ்டென்ஷன் செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன கூறுகின்றார் அடுத்து இருபத்தி மூன்றாவது ூப்பே sakshi இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம் சாட்சி என்ற ஒரு சொல்லும் முழுமையான சொல் அல்ல சாட்சிக்கு சாட்சிங்கிற சொல்லும் சொல்ல முடியாதுன்னு சொல்ற இவ்வளவு நேர சாட்சின்னு சொல்லிட்டு இப்ப அதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீர்களே ஏன் அப்படின்னா எப்பொழுது வார்த்தைய பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒண்ணு இருந்தால் சாட்சி அப்படின்னு என்ன நான் எப்பொழுது சொல்ல முடியும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நான் பார்த்திருந்தால் அதாவது அதுல இன்வால்வ் ஆகாம நான் பார்த்திருந்தா அந்த ஈவென்ட்டையே நான் செஞ்சிருந்தா சாட்சி அல்ல கர்த்தா அல்லது போக்தான் நான் அந்த ஈவெண்ட வந்து இன்வால்வ் ஆகாம பார்த்தா நான் பார்த்தேன் சாட்சி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஈவெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நான் வந்து சாட்சின்னு சொல்ல முடியாது நான் நான் தான் சாட்சி அப்படிங்கிற அஜெக்டிவ் எனக்கு அது கிடைக்காது இப்ப இங்க என்ன சொல்கின்றார் நம்ம வந்து சாட்சி வந்து ஏதாவது ஒரு பொருளை பிரகாசப்படுத்தும் பொழுது அதை சாட்சின்னு சொல்லலாம் ஒரு பொருளையுமே பிரகாசப்படுத்தாத பொழுது அதை நம்ம எப்படி சாட்சியில் சொல்ல முடியும் சொல்கின்றார் என்னென்ன பொருள்களை கற்பனை செய்கிறதோ அந்த பொய்யான பொருள்களை சாட்சியானது பிரகாசப்படுத்துகிறது புத்தி கற்பனை செய்யவில்லை என்றால் சாட்சி எந்த பொருளையும் பிரகாசப்படுத்தாது ஆகவே கற்பிக்கப்பட்ட பொருளை பிரகாசப்படுத்துவதனால் சாட்சிக்கு சாட்சி என்ற கற்பனையான ஒரு பெயர் ஒரு பொருளுமே கற்பிக்கப்படவில்லை என்றால் சாட்சிக்கு சாட்சி என்ற பெயரும் கிடையாது இதுவும் ஹையஸ்ட் லெவல்ல இருந்து பேசுற இதை நம்ம வந்து எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொப்பன திருஷ்டாந்தத்துக்கு போன நன்கு புரிந்து கொள்ளலாம் இப்ப கனவுல வந்து நான் கனவுல நடக்கிறதெல்லாம் நான் சாட்சி சொல்றோம் பிறகு எதற்கு சாட்சி கனவுல என்னென்ன தேசத்தை நம்ம மனது ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோ கனவுல என்னென்ன பொருள்களை நம்ம புத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோ அதுக்குத்தான் நான் சாட்சி கனவுல வந்து என்னுடைய நண்பனை நான் பார்த்திருந்தேன்னா அந்த நண்பனை நான் சாட்சியாக பார்த்திருக்கின்றேன் இது விஸ்வனா இருக்கும் போது நம்ம சொல்றோம் கனவுல என்னுடைய பகைவன் ஒருவன் வந்திருந்தா அவனுக்கு நான் சாட்சி அப்போ கனவில் நம்முடைய அந்த எதையெல்லாம் கற்பனை பண்ணியிருக்கோ அதற்கெல்லாம் நான் சாட்சியா இருந்திருக்கேன் பிறகு என்னாச்சு எவ்வளவுதான் கற்பனை பண்ணும் கொஞ்ச நேரம் எதையும் கற்பனை பண்ணாம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகுது அப்ப அங்க ஒன்றும் கிடையாது எதையும் கற்பனை பண்ணவில்லை ஆகவே நான் எந்த ஈவெண்ட்டுக்கும் சாட்சி அல்ல காரணம் என்ன எதுவுமே அங்கு கிடையாது ஆனாலும் அஜானம் ஒண்ணு இருக்கிறதுனால அந்த அஜானத்திற்கு சாட்சி விவேக முக்தி அப்படின்னு வரும்பொழுது எதற்கு நான் சாட்சி அல்ல அல்லது மித்தியா அப்படின்னு புரிஞ்சிட்டம்னா சாட்சியினிடம் இருக்கின்ற சாட்சிங்கிற தன்மையும் பொய் தான் சாட்சியிடம் இருக்கின்ற சாட்சி என்கின்ற தன்மையும் பொய் பிறகு எது உண்மைனா வெறும் சாட்சி மட்டும் உண்மை ஏன் சாட்சி சொல்றீங்களே வேற வார்த்தை இல்ல என்ன செய்யறது ஏதாவது சொல்லி ஆகணும்னு சொல்றோம் ஆகவே நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நான் சாட்சியும் அல்ல நான் வேடிக்கை பார்ப்பவனும் அல்ல அதைத்தான் கூறுகின்றார் இங்க வஸ்து யோஜிங்கிற இடத்துல என்ன சொல்றார் புத்தி வந்து தேசத்தை கற்பனை பண்ணும் பொழுது சாட்சி அந்த தேசத்துல இருக்கு புத்தி வஸ்துவை கற்பனை செய்யும் பொழுது அந்த வஸ்துவை சாட்சி பிரகாசப்படுத்துகிற புத்தி வந்து வஸ்துவை கற்பனை பண்ணல அப்படின்னா சாட்சி அதை பிரகாசப்படுத்தார் ஆகவே எந்தெந்த ரூபங்களை புத்தியானது கற்பிக்கின்றதோ அதைத்தான் கூறுகின்றார் ரூபாதி புத்தியா புத்தியின் மூலம் புத்தி நிமித்தமாக எந்தெந்த ரூபங்களை எந்தெந்த விஷயங்களை கல்பியேட்ட புத்தியானது கற்பிக்கின்றதோ புத்தானது எந்த புத்தியினால் எந்தெந்த ரூபங்கள் கற்பிக்கப்படுகிறதோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வெளிய விஷயமே கிடையாது இந்த புத்தி தான் அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கு புத்தி தான் அப்படிப்பட்ட விதவிதமான எண்ணங்கள்ல எடுத்துக்கொண்டு இருக்கின்றது சட்ட பிரகாசன் அந்தந்த விஷயங்களையும் பிரகாசப்படுத்திக்கொண்டு இந்த சைத்திய தத்துவம் அல்லது ஆத்ம தத்துவம் சாட்சி ஆகின்றது யாருக்குனா எந்தெந்த பொருள்களை புத்தியானது கற்பிக்கின்றதோ இதிலிருந்து நம்ம மனதுல தோன்றுகின்ற அனைத்து விருத்திகளும் பொய் நித்தியா மனசுல எத்தனை விற்பி வருதோ அத்தனையும் பொய் ஆனா நம்ம என்ன சொல்ற நீ பொய் சொன்ன நீ உண்மைய சொன்ன அப்படின்னு சொல்றோம் முதல்ல நீ உண்மையை சொன்னங்கிற எண்ணமும் பொய் தான் நீ பொய் சொல்றங்கிறது பொய் தான் எல்லாமே பொய் அப்படிங்கும் பொழுது என்ன உண்மை இருக்கு இதுல என்ன பொய் இருக்க போகுது அப்படி மனதில தோன்றுகின்ற அனைத்து விற்த்திகளும் பொய் அந்த பொய்யை சாட்சியானது அந்தந்த பொய்யுக்கு சாட்சினு செய்கின்றது பிரகாசப்படுத்துவதனால் சாட்சி என்ற ஒரு பெயர் இப்ப தசிய தசிய சாட்சி பவர் அந்தந்த பொய்யான விருத்திக்கு சாட்சி ஆகின்றது பொ ஒன்று வரும்பொழுது அதை பிரகாசப்படுத்துறதுனால சாட்சி என்ற பெயர் வருகின்றது ஆகவே இங்க வந்து சாட்சி வந்து எதைய வேடிக்க பார்க்குதோ ஏன்னா சாங்கிய என்ன சொல்றான் சாங்கிய நான் வந்து புருஷன் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கிறேன் அது சைத்தன்ய சொரூபம் சாட்சி சொரூபம் அது உண்மையான பிரகிருத்திய வேடிக்கை பார்க்குது அப்படின்னு அவன் சொல்றான் அதாவது பிரகிருத்தின் ஒரு தத்துவம் இருக்கு அதுவும் சத்தியம் சத்தியமான ஒன்ற இந்த புருஷன் வந்து வேடிக்கை பாக்கிறான் அவர்களுடைய மதப்படி அது அத வந்து அதுக்கு நான் சாட்சியா இருந்தாவே மோக் அடைஞ்சிடலாம் பொய் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன் அது ஏன் பொய்யா இருக்கணும் உண்மையாவே இருந்துட்டு போட்டுமே நான் சாட்சியா இருந்து பார்க்கும் பொழுது புருஷன் வேறு பிரகிருத்தி வேறுன்னு புரிஞ்சிட்டா மோக்ஷம் அப்படின்னு சொல்றான் நம்ம வேதாந்தத்துல என்ன சொல்றோம் அது உண்மையா இருந்தா சும்மா விடாது ஃப்ரீடம் கிடைக்குமே தவிர உண்மையான ஒண்ணு வந்து உள்ள இருந்துட்டு உன்ன சும்மா வச்சிருக்காது அதுக்கு வேற ஒரு ஆசிரியர் பதில் சொல்ற உன்னுடைய அறைக்குள்ள ஒரு பொய்யான புலி படத்தை வச்சிட்டு எவ்வளவு நாள் வேணாலும் தூங்கலாம் ஆனா உண்மையான புளிய வச்சுட்டு தூங்க முடியாது காரணம் இரண்டாவது நாள் பசிச்சது புலியினுடைய நீ சந்தோஷமா எவ்ளோ நாள் நாள் இருக்கலாம் முக்தனா இருக்கலாம் உண்மையான புளிய வச்சுட்டு நீ வந்து நான் அசங்கன்னு சொல்லலாம் கொஞ்ச நாள் அது உண்மயம் ஆயிரும் நீ அதுமயம் ஆயிருவே அது உன்னை எடுத்துரும் ஆகவே பிரகிருங்கிறது சத்தியமா இருந்தால் அதைத்தான் வித்யாரண் வலியுறுத்துகின்றார் பார்க்கின்ற அனைத்து பொருள்களும் கற்பனை என்ற ஒரு ஸ்டேட்டஸ் பெயர் சைத்தன்யத்திற்கு வருகின்றது பிறகு தன்னுடைய அடிப்படையில் சாட்சி சைத்தன்யம் இன் இட்ஸ் ஓல் நேச்சர் அதனுடைய அடிப்படையில் அது வாக்கு புத்திக்கும் அப்பாற்பட்டது அது இப்படித்தான் என்று சொல்லிவிட முடியாது அதாவது ஆத்மா அல்லது சைத்தன்யம் அல்லது சாட்சி இத வந்து அப்சல்யூட்டா ஒரு வார்த்தையில சொல்லி விளக்குங்க அப்படினா முடியாது என்ன வார்த்தை சொன்னாலும் அது ஏதோ ஒரு அத்தியாசத்தின் அடிப்படையில் ஆத்மான சொல்கிறீர்களேனா அது ஒரு அத்தியாசத்தின் அடிப்படையில் எந்த வேர்டு சொன்னாலும் அது ஏதோ ஒன்றை நம்ம ஏற்றி வச்சு அதன் அடிப்படையில தான் அதை முடிகின்றது பிறகு எதற்கு அத்தியாசம் எதற்கு ஏற்றி வைக்கிறீர்கள்னா அது ஏற்றி வைக்கிறதுனாலதான் அதை சுட்டி காட்ட முடிகிறது அதை புரிஞ்சுக்கிறதுக்குத்தான் இத நம்ம பண்றோம் இது நம்ம அறியாமையில பண்ண அத்தியாசம் சாஸ்திரம் என்றது இந்த அத்தியாரோபம் எதற்கு பண்ணுதுனா இந்த அத்தியாரோபம்யூட்டா முழுமையாக விளக்குகின்ற சொல் சாட்சி இல்லை அதே போல ஒரு விஷயமாக புரிந்து முடியாது சரி பிறகு இப்படித்தான் புரிஞ்சுக்கிறது எதுதான் சரியான அறிவு இப்ப இதுவரைக்கு சாட்சியினுடைய சொரூபத்தை சொல்லி இனி வருகின்ற இறுதி மூன்று ஸ்லோகத்தில் இந்த சாட்சிய நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிரமாணம் என்ன நம்முடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும் இப்படி சொல்லி கடைசியில குழப்பி விட்டுட்டு போக கூடாது அல்லவா அதனால நம்மளுடைய முடிவான ஞானம் எப்படி இருக்க வேண்டும் சாட்சியை பற்றி இறுதியா நம்ம மனசுல எப்படிப்பட்ட அறிவு இருக்க வேண்டும் அந்த அறிவை எப்படி பெற வேண்டும் அந்த அறிவுல எந்த ஸ்டேஜ் இருக்கு அதெல்லாம் சொல்கின்றார் இப்ப இனி வருகின்ற பகுதி வந்து சாட்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தை கூறுகின்றார் இருபத்தி நான்காவது ஸ்லோகம் கதம் தா திருங்ரா ம வர்கோப்பே வசிஷ் ஒரு கேள்வியை கேட்கின்றான் இப்படிப்பட்ட தத்துவத்தை சாட்சி என்றும் சொல்ல முடியாது சர்வகதகின்றும் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை தாத நீங்கள் விளக்கிய இந்த தத்துவத்தை என்னால் எப்படி கிரகித்து புரிந்து கொள்ள முடியும் நாம் எப்படி அதை அறிவது நான் என் மனதில எப்படி கிரகித்து கொள்வது அத மனசுல எப்படி பிடிப்பது அப்படின்னு கேக்கிறான் கேட்கறான் சிஷியன் ஆகிய என்னால் கதம் கிராகிய அதை எப்படி கிரகிச்சுக்கிறது அதை எப்படியாவது பிடிச்சு சொல்லுவோம் அல்ல அதை எப்படி பிடிப்பது அதுக்கு குரு சொல்றார் இது இவ்விதம் நீ கேட்டால் மைவ கிரஹாம் நீ பிடிக்காத அத நீ கிரஹிக்காதே அப்படின்னு சொல்ற அதை நீ வந்து கிரகிக்க முயற்சி செய்யாதே அதை நீ வந்து அறிந்து கொள்ளாதே அறிந்து கொள்ள முயற்சி பண்ணாதே அப்படின்னு சொல்ற பிறகு இப்படி சொன்ன இப்படி அறிந்து கொள்வது இவனோ ஒழுங்கா கேக்கிறான் நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் வந்து பூர்வ பட்சியா கேட்கல நான் வந்து இப்போ வந்து ஒரு சிஷியனா கேக்கறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேக்கிறான் பூர்வ பக்ஷிக்கு நம்ம அது தகுந்த பதில் சொல்லலாம் நான் சர்வ கிரக அப்படின்னா இத தெரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிற அந்த அறிப்பு இருக்கே அந்த அறிப்பானது அமைதி அடையும் பொழுது நான் இந்த சாட்சியை அறிய வேண்டும் என்கின்ற அறிப்பானது அமைதியடையும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அல்லது முயற்சியானது நிற்கும் பொழுது ஸ்வயமேவ அவசிஷே அதுவே ஸ்வயமாக அங்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி அமைதியடையும் பொழுது அறிவாக அங்கு அது நிற்கின்றது ஸ்வயமேவ அவசிஷாக அது அங்கு அறிவாக இருக்கின்றது இது எப்படி என்றால் நான் சாட்சியை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கும் போது சாட்சி வந்து எனக்கு ஆப்ஜெக்டாவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் அந்த நான் இருக்கே அது சும்மா போயிருமா என்ன அது நான் தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் போது அது ஆப்ஜெக்டாவே இருக்கு சரி அதை தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அட்டம்டை நிறுத்தும் பொழுது நான் எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நிற்கும் பொழுது என்ன இருக்கோ அது சாட்சி அப்போ எப்போ வந்து நம்ம மோட்சத்தை அடையணுமா மோக்ஷத்தை அடையணுங்கிற அந்த அர்ஜி நிற்கும் போது மோட்சத்தை அடைஞ்சிட்டோம் அறியணும் அப்படிங்குற அந்த அர்ஜி இருக்கே அந்த வேகம் நிற்கும் போது அறிந்து விட்டோம் அப்படி சர்வ கிர கிர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் விடும் பொழுது அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் விடப்படும் பொழுது நான் அறிபவன் அறியப்பட எனக்கு ஒரு பொருள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விடுபடும் பொழுது எந்தும் பண்ணாம இருக்கிறதா லாஸ்ட் அட்டம் பேசாம இருக்கிறது தான் பேசாம இருக்கிறது ஒரு செயல் சொல்ல முடியாது காரணம் என்ன நம்ம வந்து அறிபவனாகவும் இருக்கக்கூடாது அடைபவனாகவும் இருக்கக்கூடாது அதாவது சீக்கிரம் இருக்கக்கூடாது நோவராக இருக்கக்கூடாது அறிபவன்கிற முயற்சியும் இழந்து நிற்கும் பொழுது அந்த சாட்சி சுவயமாக விளங்குகிறது அப்ப வந்து டீச்சிங்கும் கிடையாது கேக்கிறதுக்கு ஆள் இல்ல சொல்றதுக்கும் ஆள் இல்லை நான் சாட்சி சுரூப்பம் இப்படி சொன்ன உடனே இத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரமாணம் வேணுமே அப்படிங்கிறான் சிஷ்யன் அதாவது ஒன்னையுமே புரிஞ்சுக்க வேண்டான்னு சொல்றதுக்கு யாராவது சொல்லணுமே அப்படின்னா வித்யாரனை ஏற்றுக்கொள்கின்றார் அது வேணும் தான் அப்படின்னு சொல்றார் இத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு புரிய வைக்க வேண்டுமே அப்படின்னு சிஷ்யன் சொன்னா அது உண்மைதான் அங்க பிரமாணத்தை நீ கையாள் கையாண்டு புரிந்து அறிவு வேணும் நீ முயற்சி இல்லாம போகும்போது நீ வந்து புரிஞ்சிட்ட சொல்ற இது இப்படி நான் ஜிக்னாசுவா இல்லாம போறதுக்கு எனக்கு யாராவது உதவி பண்ணணும்னா அதுக்கு நீ ஜிக்னாசுவா இரு அப்படின்னு சொல்ற அடுத்த ஸ்லோகத்தில் வந்து இந்த அறிவை அடைய பிரமாணத்தை உபதேசம் செய்கின்றார் இப்படிப்பட்ட அறிவை அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன பிரமாணம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் प्रकाशस्वतृ्युत्पत्पेक्षा चेति पट गुरोखा वधुवाक ும் நமக்கு ஒரு பிரமாணம் தேவை ஒரு இந்திரியமோ அல்லது அனுமானமோ ஏதாவது ஒன்று தேவை ஆனா சாட்சியை புரிந்து கொள்வதற்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை அதை நம்ம பல முறை பாத்திருக்கோம் நான் இருக்கின்றே அப்படிங்கறது எந்த பிரமாணத்தில் அறிகின்றோம் கண்ணுல அறிகிறோமா அப்படின்னா கண்ணை மூடனதுக்கு அப்புறம் இருக்கின்றேன்னு நமக்கு தெரியாதான்னு கேட்டுவோம் காது அப்படின் காது கேட்காதவங்களுக்கு கூட நான் இருக்கின்றேங்கிற அறிவு இருக்கு இப்ப எந்த பிரமாணம்னா எந்த பிரமாணமும் இல்லாமல் அகம் அஸ்மிங்கிறது விளங்குகின்றது காரணம் என்ன அந்த சைத்தன்யம் ஸ்வயம் பிரகாச சொரூபம் அதை இங்கு குறிப்பிட்டு இப்படிப்பட்ட அறிவு வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த பிரமாணத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்கின்ற விஷயத்தில் அஸ்தி மானம் அப்படின்னா இங்க பிரமாணம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த சாட்சியை புரிந்து கொள்ள ஒரு பிரமாணம் அவசியம் இல்லை இதெல்லாம் ஞானம் காரணம் என்ன சொ அந்த சாட்சியே ஸ்வயம்பிரகாச ரூபமாக இருப்பதனால் இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் ஒரு பானையை அறியணும் அப்படின்னா லைட் வேணும் கேண்டில் வேணும் லைட்டையே அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு பானை வேணும்னு சொல்லுவோமோ சொல்ல மாட்டோம் காரணம் என்ன அது பிரகாசம் சூரியனுடைய துணை கொண்டு பொருளை அறிகின்றோம் பூமியில் இருக்கிற வஸ்துவா அறி சூரியனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நிலவு கிட்ட போகணுமா அது ஸ்வயம்பிரகாசம் அதே போல சாட்சியினால் அனைத்தும் அறியப்படுகிறது சாட்சிய வந்து பிரகாசமா இருக்கு இப்ப சாட்சி பிரகாசமா இருக்கிறதுனால அந்த சாட்சியை அறிவதற்கு இனி ஒரு பிரமாணம் தேவையில்லை தாத இப்படிப்பட்ட உற்பத்தி ஞானம் அபேக் இப்படிப்பட்ட அறிவு வேண்டும் என்றார் அதாவது சாமிஜியிடம் தயானந்த சாமிஜியிடம் ஒருத்தர் போய் கேட்டார் சாஸ்திரம் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு அது சாமிஜி சொன்னார் இந்த கேள்வி வராம இருக்கிறதுக்காக தான் போய் படிக்கணும் இந்த சந்தேகம் வரக்கூடாது அதுக்காக தான் படிக்கணும் அப்படின்னா அப்ப குரு கிட்ட எதுக்கு போகணும் அப்படின்னா குரு என்ன சொல்லுவார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ எங்கிட்ட வராதுன்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட போகணும் அப்படி எந்த பிரமாணமும் வேண்டாம் அப்படிங்கிறது அப்படிங்கிற அறிவு வரணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு பிரமாணம் வேணும் அத சொல்ற தாத் தேவை என்றால் எப்படிப்பட்ட ஞானம் சாட்சியானது ஸ்வயம்பிரகாசரூபம் அதற்கு ஒரு பிரமாணம் வேண்டாம் அது தானாக விளங்குகின்றது என்ற ஒரு ஞானம் வேண்டும் என்றால் ஸ்ருதி பட குரோர் முகாத்யை படிப்பாயாக பட்டன்னு சொன்ன உடனே வீட்டுல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கிறேன்னு தோன்றும் குருவிடம் இருந்து முகம்னா அவரிடம் சாஸ்திரத்தை படிப்பாயாக அப்போ சாட்சியை அறிய பிரமாணம் வேண்டாம் என்ற ஞானத்திற்கு பிரமாணம் வேணும் இங்க ரொம்ப சூக்மமான விஷயம் வந்து ஞானத்துக்கு சுருதி பிரமாணம் சுருதி வந்து அறிவை கொடுக்க ஒரு பிரதானம் சாட்சியை விளக்க அல்ல என்ன அறிவு சுருத்தி கொடுக்கும் எந்த பிரமாணமும் சாட்சியை அறிவி காது சிய தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பிரமாணமும் வேண்டாம் அப்படிங்குற ஞானத்தை சுருதி கொடுக்குது அதற்கு சுருதி பிரமாணம் தேவை சாட்சியை விளக்க அல்ல சாட்சியை விளக்குவதற்கு சுருதி பிரமாணம் வேண்டாம் சாட்சியை யாராலும் விளக்க முடியாது அது ஸ்வயம் பிரகாசம் அறிவை கொடுக்க சுருதி பிரமாணம் தேவை இவ்விதம் கூறி பிறகு அடுத்த இறுதி ஸ்லோகத்தில் மிக அழகான ஒரு முக்கியமான கருத்தை வித்யாரண்யர் கொடுக்கின்றார் அடுத்த ஸ்லோகம் வந்து மிக அழகான ஒரு ஸ்லோகம் அசக்ய்தர்ஹி தியம் விரும் பகிர் வைதாம் எல்லாத்துக்கும் வர்ற சந்தேகம் எல்லாம் வேதாந்தம் படிச்சாச்சு எப்படி வாழ்றது அதுதான் கொஸ்டி வேதாந்தம் கிளியர் புரியுது அதுக்கப்புறம் எப்படி ஹவு டு லிவ் இந்த அறிவை வச்சுட்டு நம்ம இப்படி வாழ்வது அதுதான கேள்வி அறிவு இருக்கு ஆனா வாழ்க்கைக்குள்ள வரும்போது அசங்கமா பிரம்மத்தை போல இருக்கு அறிவு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப இந்த இடத்துல வித்யா வந்து நமக்கு ரெண்டு ஸ்டாண்டு சொல்லி கொடுக்குற இந்த ரெண்டு ஸ்டாண்டில் நீங்க இருங்க அப்படின்னு சொல்ற அதாவது இந்த அறிவை நம்ம அடைஞ்சிட்டோம் அடைஞ்ச அறிவோட நம்ம எப்படி இருத்தல் நமக்கு ரெண்டு ஸ்டாண்ட்ல வாழ சொல்கின்ற அப்படிங்கிற இருந்தா தானே பிரச்சனை பார்த்தா தானே பிரச்சனை பார்க்கல அப்படின்னு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது எதையுமே பார்க்காத இப்படி கேட்ட உடனே அதை எப்படி பார்க்காம இருக்க முடியும் வீட்டுல நடக்கிறது வீட்டிலேயே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது எப்படி பார்க்காம இருக்க முடியும் ஒரு கால் உன்னால பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்றால் பார்த்தால் சாட்சியாக பார்த்த இது செகண்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வந்து எதையும் பார்க்காத நீ பார்க்க முடியாமல் உன்னோட பிராரப்தத்துல பார்க்க வேண்டியது வந்தாச்சுன்னு வச்சுக்கோமே சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் என் தலை எழுத்து பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்றோம்ல அப்படி பார்க்க வேண்டியது வந்தால் நீ சாட்சியாக இருந்து பார் இதனுடைய அர்த்தம் எல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சு பார் அப்படி முடியலையா நீ சாட்சியா இரு அதாவது இல்லைன்னு பார் அல்லது ஈஸ்வரன் பார் இந்த உலகத்தை வந்து ஜீரோன்னு பார் முடியல ஈஸ்வரன்னு பார் ரெண்டுல பார்த்தாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ற ஒன்னா உலகத்தை பார்க்க உலகமே இல்லை ஒரு விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கு இல்ல இல்ல ஈஸ்வரன் இந்த உலகத்து மேல இருக்கிற ரியாலிட்டிய என்னால விட முடியல ஈஸ்வரன் போட்டோம் ஈஸ்வரன் ரியல் நினைச்சா தப்பே கிடையாது ப்ராப்ளம் வராது அப்படி அதுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் இந்த ஒரு பெரிய கயிறு இருக்கு இந்த கிணத்திலிருந்து தண்ணி எடுக்கிற கயிறு அவ்வளவு ஒரு பெரிய கயிறு இருக்கு இப்ப அந்த கயிற்றுல வந்து ஒரு ஊசிய கட்ட முடியாத நழுதி விழுந்துரும் ஒரு ஊசியை போய் கட்ட முடியுமா அது சின்ன நூல்லதான் கட்ட முடியும் அந்த கைத்தை எடுத்து ஒரு பெரிய மலையையும் கட்ட முடியாது அப்படி இந்த அகங்காரம் வந்து மழை மாதிரி ஆயிரணுமா அல்லது ஊசிய போல ஆயிரணுமா அதுல யாரும் கட்ட முடியாது எந்த கைத்திலையும் கட்ட முடியாது மழை ஆகுது அப்படின்னு சொன்னா எல்லாமே நான் ஈஸ்வர ஸ்வரூபம் இப்ப எல்லாமே நானும் என்ன லாஸ் என்ன கை ஒருத்தனுக்கு லாஸ்னா எனக்கு அவரூபமா லாஸ் இனி ஒருத்தனுக்கு அவரூவமாஸ் இல்லைன்னா ஈஸ்வரன் தான் இருக்கான் அதை இங்க குறிப்பிடுகின்றார் உன்னால வந்து இந்த உலகத்தை முழுமையா டிஸ்மிஸ் பண்ண முடியல எதையுமே கிரகிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீ சாட்சியாக இரு அப்படி இந்த இரண்டு விதமான அறிவுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்ற சர்வ கிரக தியாக அசக்கிய அது வித்யாரணருக்கு தெரியுது ஆரம்பத்திலேயே அதனால சொல்ற சர்வ கிரக தியாக அசக்கிய சர்வ கிரக தியாகனா கிரகம் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறது கிரகிக்கிறது தியாகன கிரகிக்காமல் இருத்தல் அசக்கியக எ முடியவில்லை என்றால் நான் எதையுமே பார்க்காதவன் எதையுமே கேட்காதவன் அப்படின்னு உன்னால இருக்க முடியவில்லை என்றால் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா யாராவது பேச ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ள நான் காது கேட்காதவன் அப்படின்னு நினைச்சுக்கொண்டேன் நம்ம நினைக்கிற காது கேட்கல அப்படிங்கறது குறையா சொல்லுவான் சில பேர் வந்து எனக்கு வயசாக காது கேக்கலுங்கிறது குறையா சொல்லுவார்கள் நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியதே யாராவது வாய திறந்த ஒருவர் சொன்னார் அவர் வயதானவர் இயர் போன் வச்சிருக்கார் நீங்க தான் இயர் போன் வச்சிருக்கீங்க ஆஃப் பண்ணிட வேண்டியது என்ன கஷ்டம் ஏன்னா அவங்க திட்டதை நீங்க நிறுத்த முடியாது உங்ககிட்டதான் சுவிட்ச் இருக்கு மத்தவங்களுக்காவது சுவிட்ச் இல்லை கேட்டு தான் உங்ககிட்ட சுட்சே அப்படின்னா அதே போல வித்யாரியும் அனுபவிப்பார் சர்வ கிரக தியாக அசக்கிய பிறகு அந்த ஸ்டாண்ட்ல இருக்க முடியவில்லை என்றால் பிறகு என்ன செய்ய வேண்டுமாம் தியம் பிரஜ உன்னுடைய புத்தியிடம் நீ சரணடைந்து விடு தியம் சரணம் உன்னை நீ ஒப்படைத்து விடு என்ன ஞானம்னா சாஸ்திரம் சாஸ்திர கூறுகின்ற ஞானத்தில் உன்னை நீ ஒப்படைத்து விடு சரி அந்த சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கு அந்த ஞானம் எப்படிப்பட்டது அந்த ஞானத்தில் இருப்பவனாக அந்த ஞானத்தினுடைய பிடியில் இருப்பவனாக நீ எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் உலகத்தில் வாழ வேண்டும் வெளியேயும் உள்ளேயும் நான் சாட்சி சொரூபம் என்று நீ அனுபவித்து வாழ்ந்து வர வேண்டும் வாழ்ந்து வருவாயாக ஏஷக அகம் சாட்சி அந்த இந்த சாட்சியை வெளியேயும் உள்ளேயும் அனுபவி முன்ன வந்து வெளியே ஒன்னு கிடையாது உள்ளே ஒன்னு கிடையாது சாட்சியும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அது எப்பொழுதுமே பார்க்கலாம் நான் எதையுமே பார்க்கலாம் சாட்சியும் இல்லை ஆனா என்னால பார்க்காம இருக்க முடியலையே நான் பார்க்கிறேனே விவகாரம் இருக்கே அப்படின்னா பிறகு நீ என்ன ஒண்ணு சாட்சியாக இரு நீ சாட்சியா இருக்கிற வரைக்கும் முக்தன் கர்த்தா போக்தாவாக இருந்தால் சம்சாரி அப்ப வந்து சம்சாரி எப்பொழுதுனா கர்த்தாவாகும் பொழுது போக்தா ஆகும் பொழுது அகங்காரம் அகங்காரத்தை நான் ஹேண்டில் பண்ண வந்து முக்தன் அகங்காரத்தை நான் ஹேண்டில் பண்ணனும் அகங்காரம் என்ன ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டா சம்சாரி இப்ப அகங்காரமே ஒண்ணு இல்ல அப்படின்னா அது ஹையஸ்ட் இன் ஸ்டேட் அது முடியல அப்படின்னா இப்ப ரமண மகரிஷியிடம் போய் து அப்படி ஒரு ஸ்டாண்ட் சரி அத என்னால புரிஞ்சுக்க முடியல அது உங்களுக்கு வேணா அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா பிறகு நான் மனதில் இருக்கிற அனைத்து டான்ஸையும் வேடிக்கை பார்ப்பவன் சில சமயம் டான்ஸ் நல்லா இருக்கும் சில சமயம் டான்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும் என்ன பண்றது நான் வேடிக்கை பார்ப்பவன் ஹாலில் போய் அமர்ந்தாச்சு அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நம்ம பிரார்பம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் சில சமயம் நல்ல ப்ரோக்ராம் இருக்கும் சில சமயம் நல்ல ப்ரோக்ராம் இருக்காது ஆகவே நீ சாட்சியாக இரு அல்லது சாட்சி அற்றவனாக வெறும் ஆத்மஸ்வரூபமாக இரு எதையும் கிரகிக்கவ கிரகிக்காதவனாக இருந்து பார் பிராரப்து கிரக ஆனும்னா சாட்சியாக இரு அனுபூயதம் அப்படின்னா இந்த சாட்சியையே நீங்கள் உணர்ந்தவர்களாக இருங்கள் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார் ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நமதே பூர்ணய பூர்ணமாதா பூர்ணமே வசிஷே தஷ்தி ஷாடி